வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்காவின் யூஎஸ்எஸ் ஹஸ்டன் என்ற கப்பல் இந்தோனேஷியாவின் சுந்தா நீரிணையில் இடம்பெற்ற போரில் ஜப்பானால் மூழ்கடிக்கப்பட்டதில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தைவானில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டம் முறியடிக்கப்பட்டது சுமார் முப்பதாயிரம் பொதுமக்கள் இதில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேம்ஸ் வாட்ஸன் மற்றும் பிரான்சிஸ் கிரீக் ஆகியோர் தாங்கள் டிஎன்ஏயின் வேதியியல் அமைப்பை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர் ஆனால் இதற்கான முறையான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்வீடன் பிரதமர் ஒலோஃப் பால்மே அவர்கள் ஸ்டாக்ஹோம் நகரில் சுட்டுக்கொல்லப்பட்டார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சார்லஸ் நிக்கோல் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதலாவது குடியரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓவன் சாம்பர்லைன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் இன்னாலின் சிறப்புகள் இந்தியாவில் என்று தேசிய அறிவியல் நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே